நாற்பத்தி ஐந்தாவது பாடல் கரவாகிய கல்வி பெற்ற செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் இறந்து போனால் பரவாயில்லை மற்றவர்கள் எடுத்து கொடுக்க வாய்ப்பு உண்டு ஆனால் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்காமல் இறந்து போனால் அது பேரிழப்பாகும் மற்றவர்களால் கொடுக்க முடியாது செல்வன் செல்வத்தை போட்டுவிட்டுத்தான் இறந்து போகிறான் கற்றவனோ கல்வி அறிவை எடுத்துக்கொண்டே இறந்து போகிறான் இதனால் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்காமல் ஒழித்து வைப்பது தவறு அப்படி ஒழித்து வைத்தவன் அடுத்த பிறவியில் பிறந்து மரத்தில் தொங்குவான் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறினார்கள் இப்படி கல்வியை மறைப்பது என்பது கரவாகிய கல்வி இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடம் சென்று இவர்களிடம் அக்கல்வி ஞானத்தை இறந்து கேளாவண்ணம் முருகா நீ எனக்கு மெய்ஞான பொருளை ஈகுவையோ எனக் கேட்கிறார் அருணகிரியார் தரவாகிய கல்வி உலார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்கிறார் மேலோரிடம் கீழோர் சென்று இறக்கும் பொழுது ஈ என்பார்கள் சமமானவர்கள் தாய் என்பார்கள் கீழோரிடம் மேலோர் சென்று கேட்கும் கொடு என்பார்கள் இது நன்னூல் சூத்திரம் இதன்படி அருணகிரி மேலான முருகப்பெருமானிடம் என்று கேட்கிறார் முருகன் குருமூர்த்தி குமரப்பெருமான் குலுஷம் என்ற ஆயுதத்தை உடையவன் புனிமுகம் என்ற யானையை வாகனமாக கொண்டவன் ஓடாப்பூற்கை புணிமுகம் வாழ்த்தி என்பது திருமுருகாற்றுப்படை துணிமுகம் ஊர்ந்த வெல்வோர் இறைவ என்பது பரிபாடம் முருகன் சிவயோகத்தை பாலிக்கும் கருணாமூர்த்தி அவனிடம் சென்று கரவாகிஜ கல்வி உலார் கடை சென்று இரவா வண்ணம் மெய்பொருள் ஈதல் வேண்டும் என்கிறார் அருணகிரியார் இந்தப் பாடலில் குலிசாயுத குஞ்சரவா என்பதற்கு இந்திரனுடைய குலிசாயுதத்திற்கும் ஐராவத யானைக்கும் உரியவளான தெய்வ யானைக்கு மணாளனே தெய்வ யானைக்கு உரியவனே என்றும் பொருள் கொள்ளலாம் அப்படி பொருள் கொண்டால் தெய்வயானையை பாடும் ஒரே பாடலாக இது மட்டுமே அமையும் வள்ளிநாட்சியாரை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் பனிரெண்டு இடங்களில் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் என்று கணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வா வகைமி பூரவா குமரா புலிசாயுத சரவா சிவயோகா பரண பூரவா கும்மரா புலிசாயுத சரவா சிவயோகா பரே